பின்னார் அம்மா பாக் புனித ரமவானை முடித்து அதன் மகிழ்ச்சியாகிய பெருநாள் திணத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் மனிதன் என்ற ரீதியில் உலகிலே கிடைக்கக்கூடிய நல்ல உணவுகள் நல்ல ஆடைகள் சந்தோஷமாக குடும்பத்தவர்களோடு நண்பர்களோடு வெளியிலே சுற்றித் திரிவது இப்படியான சில சந்தோ சந்தோஷங்களை அவ்வாஹ வைத்திருக்கின்றான் ஆனால் இந்த ரமபானை முடித்து நாம் இன்றைய தினத்திலே மிக அதிகமாக அல்லாஹுவை தெரிவுபடுத்துகின்றோம் அதுதான் அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் ஒன்று கூடி அை பெறுபடுத்துகின்றோம் ஏன் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் வலி துப்பீர் ஒவ்வொரு ஆதாமா அதாகும் உங்களை நேர்வழிப்படுத்தியதற்காக அல்லாஹை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அம்சத்தை நினைவுபடுத்துகின்றான் எங்களுடைய மகிழ்ச்சிகள் சிறு சிறு விடயங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவதாக இருந்தாலும் ஆகப்பெரிய மகிழ்ச்சியாகிய இந்த உலகத்தில் மனித இனம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ இந்த பூமிக்கு மனித இனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கம் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ம்ிக அதிகமான மக்கள்திலும் அவுடைய மார்த்தமாகிய இஸ்லாக்கை தங்களுடைய தீனாக சொல்லுகின்ற மக்கள் இந்த நோக்கத்தை உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை இந்த அல்லாஹ் எங்களை அனுப்பி அந்த நோக்கம் இயற்கை விசுவாசமாக நடந்து அதனை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை அல்லாஹுடைய நேர்வழி கிடைக்கப்பெற்று விட்டால் அதிலே உண்மையாளர்களாக நீதிமிக்கவர்களாக அந்த வழியை நாமும் பின்பற்றி ஏனையவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் தென்படவில்லை அவுடைய தீவின் அச்சாணி ஒன்றுபட்ட ஒரே சமூகம் என்பதை அவ்வா சொல்லுகின்றான் விசாரத்தின் அடிப்படை அம்சங்கள் ஐந்து இருக்கின்றன எங்களுக்கு தெரியும் அந்த ரமவானை முடித்துவிட்டு அதன் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இந்த பெருநாள் தினம் அவ்வா என்ன சொல்லுகின்றான் என்றால் கொள்வான் விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹலை அஞ்சிக் கொள்ளுங்கள் முதலாவது அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக உண்மையாளர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் நிறைய விடயங்களை நான் சொல்லவில்லை ஆனால் அடிப்படை இந்த உலகத்துக்கு மனிதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மிக மிக அவசியமான அடிப்படை அம்சம் ரமதான் மாதத்திலே மிக விசேதமாக அனைவரும் நோன்பு நோக்குகிறார்கள் இந்த நோன்பின் மூலம் அடைய வேண்டிய அம்சம் அடைய அச்சம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நிலை பெற வேண்டும் வெறுமனே பசியிலிருந்து தாகத்திலிருந்து இருபத்தி ஒன்பது நாட்களை இருபத்தி எட்டு கடத்தி விடுவதால் ரமதானுடைய நோக்கம் நிறைவேறிவிடுமா என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ரமதானிலே நோன்புண் அடைய வேண்டிய விடயம் என்னவென்றால் அல்லும் அல்லாவுடைய அச்சம் வர வேண்டும் இந்த அச்சத்தின் வெளிப்பாடு ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி தனி ஒரே ஒரு நபராக இருந்தாலும் சரி உண்மை காணப்பட வேண்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இடாத்தை நான் சிறிது நேரம் ஒரு பக்கம் நிறுத்தி வைத்துவிட்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று ஒருவனை ஏற்றுக்கொள்வதென்றால் அவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க முடியுமா அவன் பொய்யான சாட்சிகள் செல்லக்கூடியவனாக இருக்க முடியுமா ஒரு கொள்கை இப்படித்தான் என்று தெளிவாக சொல்லப்பட்டதன் பிறகு அதிலே மோசடி செய்யக்கூடியவனாக இருக்க முடியுமா சிந்திக்க வேண்டும் சோனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அவ்வாவுடைய தீனின் அடிப்படை நான் மேலே ஒரே ஒரு உதயத்தை சொல்ல வேண்டும் இந்த தீன் உலகத்தில் உருவாக்கப்பட்ட தீன் அல்ல எத்தனையோ தீன்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது என்றால் ஒரு நடைமுறை ஒரு வாழ்க்கை முறை சோனம் கொண்டு செல்லக்கூடிய இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களை அச்சாமி ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு சமூகம் இது அடிப்படை அம்சம் இந்த அம்சத்தை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இந்த பெருநாள் தினம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திரை விடயத்தில் ஒன்றுபட்டு ஏனைய சமூகங்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமூகம் வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவு இன்றைய பெருநாள் தினத்திலே தடுமாறி இருக்கின்ற மிக இலகுவாக சிந்தித்து பாருங்கள் காரணம் என்ன எப்படி காரணம் என்ன என்று சிந்தித்து பாருங்கள் சாதாரண ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய உண்மை தன்மை நேர்மை தன்மை தவறு நிகழ்ந்தால் அதனை தவறு என்று சொல்லிவிடுகின்ற வெளிப்படையான தன்மை இந்த தன்மைகள் இல்லாத காரணத்தினால் இஸ்லாம் என்ற ஒரு சிறந்த மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஒரு பக்கம் இருக்க ஒரு நேர்மையான மனிதனிடம் இருக்கின்ற உண்மை தன்மை கூட இல்லாத நிலைகளை பார்க்கின்றோம் நடி அடகி சலாத்து வசலாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் மாதம் என்பது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது என்று சொன்னார்கள் இந்த மாதத்தை எப்படி நாம் அடைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் சூமூல்ஹி அஸ்திரூலிய திகி விரையை கண்டு நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள் விரையை கண்டு நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அலஹி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் ஒரே தலைவரின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம் இங்கு ஒன்றுபட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல அடிப்படை அம்சங்களை நாம் பார்க்க முடியும் எங்களுடைய ரப் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒரே ஒரு ரப் எங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டால் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த வாங்கி அது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை அந்த கொள்கையை இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்று நடாத்தி காட்டியவர்கள் முகம்மது அலையு சலாத்து வஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரி என்றால் அவர்கள் மட்டும்தான் முன்மாறு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நதிமார்கள் அனைவரும் முடிந்து விட்டார்கள் இந்த உம்மத்துக்கு விசேடமாக ஒரு அம்சம் தரப்பட்டிருக்கின்றது இது விசேடம் என்று நான் எனவே நாவினால் சொல்லவில்லை ஈசா அலைஹித் சலாத்து வஸ்லாம் அவர்கள் பின்னர் இயங்குவார்கள் முஸ்லிம்களுடைய அமீர் தொழுகைக்கான நேரம் வந்தபோது அந்த ஈசா நபியிடம் சொல்லுவார்கள் நீங்கள் தொழுவியுங்கள் அப்போது ஈசா அலை சலாத்து அசலாம் அவர்கள் சொல்லுவார்கள் என எங்களுடைய நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை உங்களிலே ஒருவர் தான் உங்களுக்கு அமீர்மத்தல் லிஹாதியில் உம்மா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தண்யம் அந்த ஈசான் நபி கூட இருக்கின்ற நிலையிலே இந்த சமூகத்தில் உள்ள ஒருவர் தலைவராக இருப்பார் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தண்ணியம் இப்போது பிறை விடயத்திற்கு வாருங்கள் பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் பிறையை பார்த்து முடித்து கொள்ள வேண்டும் ஆனால் சமூகத்திலே என்ன நடக்கின்றது என்பது கடந்த காலங்களிலே நாம் சிறிது சிறிது சிறிது வித்தியாசம் பார்த்து வந்து இருபத்தி எட்டாம் நோன்பிலே பிறை பார்க்கின்ற ஒரு அநீதமான நிலைமை கூட நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்த்ததன் பிறகு தென்படுத்த துறைகள் மறைக்கப்படுவதை சமூகமே பறை காட்டுகின்றது மக்களுக்கு நேர்வழியை காண்பிப்பது எங்களுடைய கடமை மனிதன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிறரை ஏமாற்றி தவறாக வழிநடாக்கி பொய்கள் சொல்லி மருமை நாளில் கூட அவ்வாவின் முன்னால் பொய் சொல்லி தப்பிக்க முனைகின்ற மனிதன் தான் இந்த மனித இனம் மறந்துவிடாது நாளிலே விசாரிக்கப்படும் போது அவ்வாவிடம் சொல்வார்கள் ஆனால் அவ்வா எவ்வளவு அழகாக இந்த மனிதனுடைய அறிவீனத்தை வெளிப்படுத்துகின்றான் என்றால் நாவினால் பொய் சொல்லி தப்பிக்க முயற்சிக்கின்ற அந்த மனிதர்கள் கைகள் கால்கள் என்னென்ன உறுப்பினால் தவறு செய்தார்களோ அதே உறுப்புகள் இந்த மனிதன் பொய்கொள்ளுதான் என்று சாட்சி சொல்லிவிடும் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் உண்மையான நோன்பு நோற்றவர்கள் அதே போன்று அல்லாவுடைய உபதேசம் அல்லாவை பயன்பொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் எனவே அல்லாவுடைய வீணில் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒருபோதும் குறிப்பாக வீணுடைய விடயத்தில் பொய்கள் பேச மாட்டார்கள் நடந்துவிட்ட ஒரு தவறுக்காக பல தவறுகளை செய்து பிழையான வழிகாட்டல்கள் எவரும் செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்திருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் அல்லா சொல்வது போன்று அல்லாவை பயந்து உண்மையாளர்களோடு இருப்பதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம் அல்லாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது ஒரு மனிதன் இரண்டு மனிதர்கள் இருந்தாலும் நேர்வடி அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றிருந்தால் ரமவானிலே நோன்பு நோட்பதன் மூலம் உள்ளத்திலே அல்லாஹை பற்றி அச்சம் அவர்களிடம் வளர்ந்திருந்தால் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து கொள்ளட்டும் மிக உயர்ந்த மிக சிறந்த கட்டம் இது இல்லாமல் நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இந்த ரமவானை ஆரம்பிப்பதற்கு பிறை காண வேண்டும் அல்லது நம்பகமானவர்கள் பிறை கண்டதாக சாட்சியம் சொல்ல வேண்டும் அதே போன்று நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடுவதற்கும் விரை காண வேண்டும் அல்லது துறை கண்டு சாட்சியம் சொல்ல வேண்டும் இது சம்பந்தமாக ஒன்று விறை பார்த்த வேண்டும் என்ற ஹரிசை சொன்னேன் இது ஒரு விடயம் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன இரண்டாவது விடயம் இந்த ஹரிசை சமூகத்திலே இப்போது பரவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் தலைகீழாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விளக்கத்தை கூட செயல்படுத்தாமல் யார் என்பது முக்கியமல்ல மக்களை மாற்றத்தின் பெயரால் சிலையான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இ மிகச் சேர்ந்த ஒரு ஹதிஷ் மக்களுக்கு பிழையாக வழிகாட்டியவர்கள் தாம் செய்வது சரி என்பதற்கு பயன்படுத்திய ஹதிஷ் சிறிது கவனமாக நீங்கள் கேளுங்கள் எந்த அளவு ஆர்த்தத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகின்றார்கள் பிழையான திசையிலே அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அபுதாவுத் உட்பட பல நூல்களிலே வரக்கூடிய சனியான ஹதிஷ் பார்த்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் விரை தண்டு பெரும் நாள் கொண்டாட வேண்டும் என்ற விடயத்தை முதலிலே சொல்லிவிட்டேன் இப்போது இந்த ஆதீசை பாருங்கள் முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்ட சமூகம் என்பதையும் மேலே சொல்லிவிட்டேன் ஒன்றுபட்ட சமூகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் முழு உலகிலும் பெருநாள் ஒரே சிணத்தில் கொண்டாடப்பட வேண்டும் முழு உலகிற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரே தலைவர் இருக்க வேண்டும் இந்த தலைவர் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்றார்கள் இருந்தாலும் இமாம்களும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி வைக்கின்றேன் இமாம் லாபி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் முழு உலகிற்கும் ஒரு இமாம் ஒரு அமீர் ஒரு தலைமைத்துவம் இருப்பது வாஜிப்பாகும் இது வாஜிப் என்பதை அனைத்து உளமாக்களும் ஏவோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியில் அவர் சொல்லுகின்றார் சார் இந்த திரை விடயம் முழு உலகிலும் முஸ்லிம்கள் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு கொள்கை கொண்டவர்கள் ும் உண் சாட்சியாளர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிறை விடயத்தில் நபி அலைகு சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்ற இரண்டாவது விடயம் ஒன்றும் பிறை பார்க்கப்பட வேண்டும் இரண்டாவது விடயம் வசத்திருக்கும் நோன்பு பெருநாள் என்பது இருக்கின்றது இது நினைத்தவர் எல்லாம் நினைத்தது போன்று ஒவ்வொரு நாட்டிற்கும் இங்கு ஒரு பெருநாள் நாளை ஒரு பெருநாள் நாள் எந்த ஒரு பெருநாள் இப்படி கொண்டாடப்படுகின்ற பெருநாள் அல்ல நோன்பு பெருநாள் என்பது அதே போன்று உங்களுடைய நோன்பு பெருநாள் எப்போது அனைவரும் அந்த பெருநாளை கொண்டாடுகின்றீர்களோ அதுதான் சினமாகும் அறுத்துப்படியிடுகின்ற ஹஜி பெருநாள் இந்த பெருநாளும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற தினம் தான் ஹஜ்ஜு பெருநாளாகும் இந்த ஹதீசை முன்வைத்து உலகிலே கண்கூடாக அண்மையில் இருக்கின்ற இந்தியா நாடு உட்பட பல பாகங்களிலே தெளிவாக தெரிந்த பிறையை இல்லையில்லை நாம் இலங்கையிலே திறந்துவிட்டோம் இலங்கையிலே ஒற்றுமையாக நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த ஹதீசை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் எவர் என்பது முக்கியமல்ல சமூகத்துக்கு தலைமை வாங்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பெருநாள் எடுக்க வேண்டும் அது நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி என்ற சரியான ஹதீஸை முன்வைத்து அனைவரும் என்ற வார்த்தைக்கு இலங்கை மக்கள் என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லிமிப்பு இலங்கையில் பிறந்தவன் இந்தியாவை பிறந்தவன் என்ற வித்தியாசம் இருக்கின்றதா மைய சமூகத்தை ஒன்றுபடுத்த வந்த கொள்கை என்று வாய்வெளிய பேசிக் கொள்கின்றோம் இந்த சமூகத்தை இஸ்லாத்தின் பெயரால் ஹபீஸின் பெயரால் குரான் சுன்னாவின்படி நாம் நடக்கின்றோம் என்று வேறால் சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வளவு காலமும் சாகி மதத் என்று வாய்களிய சொன்னவர்கள் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தவறை மறைப்பதற்கு இந்த ஹதீஸ் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என நினைத்து நதியுடைய ஹதீசை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த ஹதீஸை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் சிந்திக்கின்ற மக்களுக்கு இந்த உபதேசம் நீதியாக நேர்மையாக இருந்து சிந்தித்து பாருங்கள் அரேபிய தேசத்தில் இருந்து பேசிய நபி அலகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் உங்களுடைய நோன்பு பெருனால் ஒன்றும் நீங்கள் பிறை பாருங்கள் இரண்டாவது சொன்னார்கள் பிறை பார்த்தாலும் குழப்பங்கள் ஏற்படுவதை பார்க்கின்றோம் நம்பகம் சாட்சி சொல்லலாம் பிறை கண்டதா இல்லையா என்பதிலே சந்தேகம் ஏற்படலாம் ஒன்றுபட்ட சமூகம் என்ற விடயத்துக்கு இப்போது வாருங்கள் சமூகத்தில் பெருநாளாக இருந்தால் அனைவருக்கும் பெருநாளாக இருக்க வேண்டும் இன்னை மாதத்தை பூர்த்திப்படுத்தி அடுத்த நாள் பெருநாள் என்றால் அடுத்த நாள் அனைவரும் கொண்டாட வேண்டும் இதனை சொன்ன ஹதீசை இந்த ஹதீசை முன்வைத்து எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று தீர்ப்பு எல்லோரும் என்ற இந்த வாழ்க்கைக்கு இலங்கை மக்கள் என்று எங்கிருந்து பொருள் கொடுத்தார்கள் எங்கிருந்து பொருள் கொடுக்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயமானது என்று சிந்திக்க வேண்டும் நபி அவர்கள் உருவாக்கிய சமூகம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம் ஒற்றுமையாக அனைவரும் ஒரே தினத்தில் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்ன ரசூல் உவால் செலவாசலம் அவர்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டும் ஒரே நாளிலே கொண்டாட வேண்டும் இலங்கையில் உள்ளவர்கள் விரும்பினால் மறுநாள் கொண்டாடிவிட முடியும் என்று சொல்லவில்லை சரியான அறி நீங்கள் எப்போது நோன்பு பெருநாள் கொண்டாடுகின்றீர்களோ அந்த தினம்தான் அனைவரும் அனைவருக்கும் உரிய அந்த நோன்பெருநாள் என்று நபி அலஹி சலாத்துலாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த ஒற்றுமையை இலங்கை மட்டத்திலே மட்டும் ஒருவன் திருக்கிக் கொள்வான் என்றால் அவன் வீளை புரியவில்லை எவ்வளவு பெரிய ஆதிமாகவும் இருக்கட்டும் ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது நடிகவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நடிகவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வகியை பின்பற்றி வகியை பிரச்சாரம் செய்கின்ற கூட்டம் இதுதான் உம்மா வாஹிதா ஒரே சமூகமாகும் உலகிலே நாள் வித்தியாசம் என்பது அதனையும் நாம் விளங்கிக் வேண்டும் உலகத்திலே நேர வித்தியாசம் இருக்கின்றது இப்போது நாம் காலையிலே இருக்கக்கூடிய நாம் கனடா போன்ற நாடுகளிலே இரவிலே வசிக்கின்றார்கள் நேர வித்தியாசம் ஆனால் உலகிலே கடைபிடிக்கப்படுகின்ற இந்த சூரிய ஓட்டத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட நாள் முறைமைகள் கேவலம் அவர்கள் கூட உலகிலே நாள் மாற்றம் என்பதை அவர்கள் சொல்லுவதில்லை ஒரே நாள் உலகிலே ஒரே அதாவது ஒரே நாள் என்ற அடிப்படையிலே இருப்பது இருப்பதற்கான முறையில் அதனை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் விட சிறந்த மார்க்கம் ஒன்றுபட்ட தலைமைத்துவம் கொள்கை வாதிகள் நீதி நேர்மை என்றெல்லாம் பேசுகின்ற எனது சமூகத்தில் சந்திர ஓட்டத்தின் அடிப்படையிலே நாட்களை கணித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான் என்னைத்தான் பிறகு என்று சொல்லுகின்றோம் இந்த துறைக்கு மட்டும் உலகிலே மூன்று நாட்கள் எப்படி மாறி மாறி வருகின்றது எப்படி முடியும் உலகிலே மக்கள் நடைமுறைப்படுத்துகின்ற சாதாரண அவர்களுடைய நாள் கணக்கிலே உலகிலே ஞாயிற்றுக்கிழமை என்றால் எல்லா நாடுகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமைதான் இரண்டு நாட்கள் வராது அப்படியானால் அவுடைய வீணை பின்பற்றுகின்ற கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள் தலைமைத்துவத்தால் அழகாக நிர்வகிக்கப்படுகின்ற இந்த சமூகம் எப்படி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பெருநாளும் வர முடியும் இருபத்தி எட்டிலே ஏன் இந்த சமூகம் இலங்கையிலே இன்று பெருநாளே நோன்பை முடித்து குறைபார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டது காரணம் என்னவென்றால் அவ்வாறு சூட்டந்த அந்த நேர் வழியிலிருந்து தடம் புரண்ட நிலை அடிப்படையிலே தூய்மையோடு நடத்த வேண்டும் என்பதை மறந்த நிலை அதற்கு சிறந்த உதாரணம் தான் நான் மேலே சுட்டிக்காட்டிய ஹரிஸ் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றுபட வேண்டும் ஒரே சிணத்திலே நோன்பு பெண்ணால் ஹஜு பெண்ணால் கொண்டாட வேண்டும் என்று சரியான ஹரிஸ் அதுதான் உண்மை அந்த உண்மையைத்தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் அந்நாயம் என்ன என்று கேட்டால் அதேசை வைத்து இலங்கை இந்தியா பாகிஸ்தான் என்று உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் உடைப்பதற்கு ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள் மிகப்பெரிய அநியாயம் எப்படி இருந்தாலும் சுருக்கமாக நான் இறுதியிலே சொல்கின்றேன் அதாவது இந்த தீ நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் மிக மிக தெளிவாக சொன்னார்கள் பல பிரிவுகளாக இவர்கள் பிரியவே செய்வார்கள் உண்மை கிடையாது நேர்மை கிடையாது உள்ளத்திலே அல்லாவை பயந்து தீனுடைய விடயத்திலே நான் சொல்லுகின்றவை நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது இருபத்தி இந்த முறை அதாவது முதல் துறையை தெளிவாக ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ட துறையை இலங்கையில் உள்ளவர்கள் என்று முதலிலே மறுத்துவிட்டார்கள் அதன் கெட்ட விளைவை பெருமாசினம் வருகின்ற நிலையில் அவர்கள் உதழுகின்றார்கள் எனவே பத்துவா வழங்கப்படுகின்றது இருபத்தி எட்டு நோன்போடு முடித்துக் பார்ப்போம் என்று தீர்ப்பு வழங்கப்படுகின்றது சரி அதன்படி பெருநாளுடைய துறை கண்டதற்காக இலங்கையிலே கண்ட பல சாட்சிகள் கூட காணப்படுகின்றது இவை அனைத்தையும் மறைத்து சிறை வந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்வதற்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யாமல் பெருநாள் கொண்டாட வேண்டிய இந்த தினத்தை எப்படியோ இருபத்தி ஒன்பதாக ஆக்குவதற்கு அடுத்த முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன சுருக்கமாக தான் இங்கே செல்ல விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் இந்த செய்தியை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டிய விடயம் என்றால் அதுதான் பெரிய கூட்டத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒருபோதும் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லவும்லை உலக இலாபங்கள் எங்கே கிடைக்குமோ அவர்களோடு சென்று விடுங்கள் என்று அல்லாவும் சொல்லவில்லை சூதரும் சொல்லவில்லை ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூத்தி வசனம் ரமவானின் பிரயோஜனத்தை உண்மையாக அடைந்தவர்கள் இந்த வசனத்தை மனதிலே படித்துக் கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதாக அமையும் இதிலே ஒருவன் தவறிவிட்டால் ஒருபோதும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது ஒருபோதும் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது நான் மேலே சொன்ன புரகாரம் நாளை மறுமை நாளில் அல்லாவுடைய கோர்ட்டிலே அல்லாவுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் நிறுத்தப்படும் நீங்கள் மாவினால் சொல்லுகின்ற உண்மைகள் ஒருபோதும் உங்களை காப்பாற்றாது உங்களுக்கு எதிராக உங்களுடைய உறுப்புகளே சாட்சியம் சொல்லும் எனவே இந்த வர்ணத்தில் அவ்வா என்ன சொல்லுகின்றான் என்றால் விசுவாசிகளே அவ்வாவை பயந்து கொள்ளுங்கள் வக்கூணுகளின் உண்மையாளர்களோடு இல்லை இந்த உலக வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் முடிந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படியோ இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடைபெறப் போகின்றீர்கள் அவ்வாவின் முன்னால் நிறுத்தப்படப் போகின்றீர்கள் எனவே நேர்வழியை தேடுகின்ற ஒருவன் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதில் உறுதியான ஒருவன் உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும் அது கூடுதலாக இருக்கின்றதா குறைவாக இருக்கின்றதா பார்க்காதீர்கள் பிரயோஜனம் கிடைத்தாது சுவனத்தை பற்றி அழகான ஒரு சிறிய அரிசை சொல்லுவதென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலகை போன்றும் பத்து மடங்கு சுவனம் நுழையக்கூடிய முஸ்லிமுக்கு கடைசியாக நுழையக்கூடிய முஸ்லிமுக்கு வழங்கப்படும் இவ்வளவு பெரிதாக வழங்கப்பட்டதன் பிறகும் சுவனத்திலே இடம் நீளமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய சூழல் சொன்னார்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய நீளம் பேசினாலும் எவ்வளவு எவ்வளவு பெரிய சமூகத்தின் உயர்மட்ட மக்களாக இருந்தாலும் அந்த சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் மிகச் சொற்பமானவர்கள் மிக அதிகமான மக்கள் சங்கலையும் ஏமாற்றி சமூகத்தையும் ஏமாற்றி மறைவின்பா செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே இந்த உபதேசம் யாரு சென்றால் உண்மையிலேயே அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றவர்கள் சோனம் செல்ல விரும்புகின்றவர்கள் உங்களுடைய கடமை என்னவென்றால் உன்னத்திலே அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் அந்த அச்சம் இருந்தால் பொதுவான உலக விடயங்கள் உட்பட குறிப்பாக மார்த்த விடயத்தில் பொய் தைரியம் ஒரு ஆதிமுக்கு வராது ஆனால் தன்கூடாக பார்க்கின்றோம் இயக்கங்களின் தலைவர்கள் அமைப்புகளின் தலைவர்கள் தெளிவாக மார்க்கத்திலே பிழையாக வழிகாட்டுகின்ற விடயங்களை உணர்கின்றோம் எனவே அலமது இருந்தாலும் ஒற்றுமை என்ற அடிப்படை அம்சத்தை பேணி பிறை கண்டு உண்மை என்று நிறுவனம் ஆகியதன் அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய பாத்தியம் கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த தினத்திலே அங்களுக்கு நேர் வழியை தந்ததற்கு நாம் அவனை புகழ வேண்டும் அவனை பெருபடுத்த வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உண்மையாளர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் உண்மையாதவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியான நபி அழகி செலாத்து அவர்கள் அந்த ஒரே தலைமைத்துவம் ஒரே கொள்கை தாக்கியப்பட்டதோ இல்லையோ முழு உலகையும் அல்லாவுடைய அந்த கொள்கையிலே ஒன்றுபடுத்துவது அதனை உண்மைப்படுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்று பெருநாள் ஊர்ஜிதமான தகவல் வந்தால் அது எந்த நாட்டில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் ஒற்றுமையை வலியுறுத்தும் இலங்கையிலே காண வேண்டும் என்று இலங்கையில் சொன்னால் இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியாவிலே காண வேண்டும் என்று சொன்னால் இது ஒற்றுமைக்கு வழிவகுக்குமா பிரிவுக்கு வலிவோக்குமா என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த முடிவின் கெட்ட விளைவாகத்தான் இருபத்தி எட்டு நாளா நாட்களோடு மாதத்தை முடித்துக் கொள்ளுகின்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது இது இருந்தும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பதற்காக அவனுக்கு நாம் நன்றி செட்ட வேண்டும் இந்த பெருநாளில் அல்லாஹை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த நாளை சின்ன சின்ன இன்பங்களை நாம் மனிதன் என்ற ரீதியிலே அல்லாஹ் எமக்கு இருக்கின்றான் இங்கமாக நாம் உணர வேண்டும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் உண்மையாளர்களோடு இருக்கக்கூடிய பாத்தியத்தை அவ்வாஹ் கண்டானே அதத்தான் அவனை புகழ வேண்டும் எப்போதும் நாம் உண்மையாளர்களாகவே இருக்க வேண்டும் நபி அழகூசலாம் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி ஒரே கலை மத்தின் கீழ் தூய்மையோடு நோன்பு நோட்டுகின்ற போதெல்லாம் உள்ளத்தில் உள்ள அச்சம் எங்களுக்கு மேலே அதிகரித்து அதன் விளைவாக ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாவுடைய வழிகாட்டலின்படி அதன் விளக்க உரையான நதியுடைய வழிமுறைப்படி நாங்கள் நடப்பதிலே நாங்கள் உறுதியான தீர்மானம் கொள்ள வேண்டும் மரணிக்கும் தூய்மையோடு இந்த கொள்கையில் இருந்து பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தவள்வானாக அதுதான் உலகத்திலே நாம் அனுப்பப்பட்ட இலக்கியம் என்பதை மறந்துவிடாது இத்தகைய இன்பமான நாட்களில் அல்லாவுடைய வரம்புகளுக்கு வெளியே செல்லாது தினங்களில் கூட அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் செல்லாது உலகத்தில் ஆவமாக்கப்பட்ட இன்பங்களை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தாராளமாக அனுமதித்திருக்கின்றான் எப்போதுமே என்றென்றும் நாங்கள் அல்லாஹில் அங்கக்கூடியவர்களாக உண்மையாளர்களாக அதுதான் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரே அந்த சோனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பில் இருந்து மன்னிக்கக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக அதே போன்று இந்த செய்தியை மரணம் வரும் வரைக்கும் நாவினாலும் எங்களுடைய நடத்தையினாலும் நாம் பிறகு எடுத்துச் சொல்ல வேண்டும் அத்தகைய பாத்தியங்களில் ஒன்றாக பிறை பெண்பட்டு சாட்சியம் இந்த திணத்திலே பெருநாளை அல்லாஹுடைய உதவியால் நாம் கொண்டாடுகின்றோம் இதே போன்று எப்போதுமே உண்மையாளர்களோடு தான் இருப்போம் என்றதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அவ்வாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக அக்கோல் அப்லா அலி வலிசா சிமீன் சீமா சுபான அம்மா சுபஹான ஹம் தூலா ஹாயும் அம்மா